அவர் என் மீது செலவாத் கூறவில்லையோ அவர் கஞ்சனாவார் என்று நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று ஐந்து நான்கு ஆறு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்